தமிழ் நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் தான் எஸ் வி சேகர் பேசுகிறேன் சாதலில்லியில் காதல் என்ற இந்த நாடகத்தை நடிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த திரு ஜோ அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாடக பிரியா வழங்கும் சாதல் இல்லையேல் காதல் கதை வசனம் ஷோ டைரக்ஷன் எஸ் வி சேகர் நாடக பிரியாவினர் சாதல் இல்லை காதல் வாங்கவா எல்லாரையும் நல்லபடியா அமைதி அமைதி மாணவர்களே நமது கல்லூரியின் கலை விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக வென்றே வரவேற்கிறேன் மாணவ மாணவிகளே தமிழ்கவிதை போட்டி முதல் முதலாக இந்த வருடம் தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாணவர்களிடம் இவ்வளவு தமிழர் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் நினைத்ததற்கு மாறாகவே மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நினைத்தோம் ஒரு கவிதை கூட வராது என்று ஆனால் என்ன ஆச்சரியம் உண்மையாகவே ஒரு கவிதை வந்து விட்டது பி ஏ இறுதி ஆண்டை சேர்ந்த நாகராஜன் வணக்கம் வணக்கம் வணக்கம் இப்பொழுது இவர் எழுதியுள்ள கவிதையை படிக்கிறேன் கேளுங்க போட்டியிலே நான் மாட்டிக்கிட்ட போட்டியிலே நான் மாட்டிக்கிட்ட பொறுக்க முடியுமா கலாட்டா பொறுக்க முடியுமா கதாட்டா சார் நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவைதான் எழுதினேன் ரெண்டு தடவை சொல்லணும் அப்பதான் கவிதை அப்படியா ஒன்னும் தோணலே நான் ஓடி போறேன் ஒன்னும் தோணலே நான் ஓடி போறேன் தேடாதீங்க நாளை நாடி வரேன் தேடாதீங்க நாளை நாடி வரேன் பிரமாதம் கவிதையா இது காவியம் படிக்க படிக்க இன்பம் இந்த கவிதை அத்தமொத்த பிரச்சனை போல தொழில் கூட ஆழ்ந்த கருத்தை கள்ள தெளிவாக அமைதி அமைதி போட்டியிலே நான் மாட்டிக்கிட்டா இந்த உறவு போட்டியில் நான் சிக்கிக் கொண்டால் பொறுக்க முடியுமா கலாட்டா அதாவது என்னால் பொறுக்க முடியுமா நான் என்ன ஆட்ட முடியாத அசைக்க முடியாத கல்லா ஒன்னும் தோணலை நான் ஓடி போறேன் தேடாதீங்க நாளை நாடி வரேன் இந்த உலகில் நான் செய்வதெறையாது செத்து அடிகிறேன் செத்தும் என்ன பயன் அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் இந்த உலகிலே அல்லவா நான் நாடி வர வேண்டும் சம்பவாமி யுகே யுகே என்ற சமஸ்கிருத ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அப்படியே கண்ணிவாக தமிழரை விளக்கிவிட இவருடைய கவித் திறன் ஆள் போல் தலைத்து அருகுபோல் வளர மேலும் வளர்ந்து பல பிரச்சனைகள் பெற வாழ்த்துக்கிறேன் நன்றி நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சார் நாராஜா என்ன சார் நீயா சொந்தமா தான் இந்த கவிதை எழுதி ஆமா சார் ரொம்ப திங்க் பண்ணா வந்தது இன்ஸ்பிரேஷன் வந்தது மூடு வந்தது எழுதிட்டேன் அதுவா தான் வந்தது எழுதிட்டேன் என்ன சார் இன்னொரு தடவை இந்த மாதிரி கவிதை தெரியல மத்தவங்க பயம் மைக்கல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே சார் அங்க சொன்னது வேறையா ஜத்ரம் பிடிச்ச கவிதைக்கு நானாவே ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சேன் அதுக்கு அர்த்தம் தரத்துக்குள்ள ாய என்ன கவிதைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க பாடுபட்டீங்களா என்ன சார் போறேன் இனிமே பேரா எடுத்து கவிதை கையே ஒடுத்திருவேன் எழுத மாட்டேங்க மத்தவங்க புரிஞ்சுக்க முடியலன்னு வருத்தப்பட்டு பேசுறீங்க மாதிரி இருக்கு அது நீங்க என் பேர் மாலத்தி பி ஏ முதல் வருஷம் படிக்கிறேன் என் பேர் நாகராஜன் பி ஏ கடைசி வருஷம் முதல் தடவையா படிக்கிறேன் எனக்கு கவிதைனா உயிர் இந்த கவிதைய நீங்களாவே எதுனீங்களா இல்லீங்க என் ரூம்மேட் சொன்னாங்க நாங்கெல்லாம் பிரைஸ் வாங்கிட்டோம் நீ மட்டும் பிரைஸ் வாங்கலையே எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்ன இந்த வருஷம் தான் முதல் முறையா கவிதை போட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மத்தவங்க யாரும் பாக்கறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போர்ட்ல இருந்து பிச்சுட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்களே எழுதி அப்படியே நம்பிக்கை இல்லாம ப்ரொஃபஸருக்கு கொஞ்சம் நூறு இரநூறு மால் பிரைஸ் வாங்கி குடுத்துட்டாங்க நீங்க ஒரு பெருவை கவிஞரா தான் இருக்கணும் என்னென்ன இந்த மாதிரி பேச மாட்டீங்க என்னோட கவிதைக்கு கூட எனக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கு எனக்கு தெரியுது மிஸ்டர் நாகராஜன் நான் ஒன்னு கேப்பேன் அடிச்சு பிடிக்கிட்டு போயிட்டாருங்க சும்மா தமாஷ் பண்ணாதீங்க வந்து இந்த அற்புதமான கவிதை எழுதின பேனா எனக்கு தருவீங்களா ஏன் பேனா இல்லையா ஐஎம் சாரி இனிமே நான் எழுத மாட்டேங்க ஒன்னும் கட்ட வெட்டி தன்னை எடுத்துக்கோங்க சொன்னா நம்ப மாட்டேங்க நீங்களே பேசாதீங்க நாகராஜன் தமிழுக்கு நீங்க செய்ய வேண்டிய தொண்டு நீங்க நிறைய கவிதை எழுதணுமா அப்புறம் லைட் புரிஞ்சுக்காம போனா போட்டோம் தற்கால கவிதைகள்லாம் நம்ம ஊர் எம்எல்ஏ மாதிரி புரியாம இருக்கோ அவ்ளோக்கு அவ்வளவு மதிப்பு ஜாஸ்தி அப்படின்னா என்னோட கவிதைகள்லாம் இன்னும் பாப்புலர் ஆயிடும் ஏன்னா என்னோட கவிதைகள் எம்பி மாதிரி புரியவே புரியாது அப்படியே யாருக்காவது புரியுன்னா அது பிரைம் மினிஸ்டரா தான் இருக்கும் நீங்க வேணாம் அந்த தமிழ் ப்ரொஃபஸர் கேட்டு பாருங்களேன் அவருக்கு உங்க கவிதை ரொம்ப பிடிச்சதா என்ன இப்படி கேட்டீங்க நான் ஆசைப்பட்ட பொருள் அவர் கைக்கு போயிடுச்சு போய் விடுங்க ரெண்டு ரூபா பேன நான் வேற வாங்கி தரேன் மிஸ்டர் நாகராஜன் மிஸ் மாலத்தி மிஸ்டர் நாகராஜன் மிஸ் மாலத்தி யாராவது பேசலாமா நீங்களே பேசுங்க மிஸ் நாகராஜன் மிஸ்டர் மாலத்தி வந்து நான் உங்களை அடிக்கடி சந்திச்சு பேச விரும்புறேன் தமிழ் கவிதைகளை பத்தி உங்ககிட்ட ஆசைப்படுறேன் போறீங்க ஏ அதுக்கு நான் தகுதியானவை இல்லையா உங்களுக்கு என்னோட பேச இஷ்டம் இல்ல அவ்ளோதானே இந்த கவிஞர்களே எப்போ இப்படிதான் திறமைக்கேத்த திமிரும் ஐயோ திமுரு இல்லீங்க பயம் ஒதரல் இப்படி சொல்லி தப்பிச்சுக்க பாக்காதீங்க நான் உங்களை ரொம்ப போர் அடிக்கிறேனா ரொம்ப எல்லாம் போர் அடிக்கல இப்பதான வந்திருக்கீங்க கொஞ்சமா இல்ல இல்ல இல்ல பாருங்க நாம என்ன வேணா பேசுவோம் எவ்ளோ வேணா பேசுவோம் கண்ணா பின்னா பேசுவோம் ஆனா இந்த கவிதையை பத்தி மாத்திரம் பேசாம இருந்தா நல்லா இருக்குங்க சரி கவிதையை பத்தி பேச வேண்டாம் ஓகே வெரி குட் மாலித்தி நாளைக்கு நாம எங்க மீட் பண்ணலாம் சொல்லுங்க ீங்கள மா என்ன பார்த்து புக்கு திருடுன்னு சொல்லிட்டீங்களா நெஞ்சமயம் வெடிச்சிருக்கும் போது என்னங்க சத்தியமா நான் புக்கு திருடவே இல்லீங்க அவசரத்துல அங்க இருந்து செல்ஃப் ஒன்னு எடுத்துட்டு போயிட்டேன் இல்ல எனக்கே செய்யாத தப்போ ரொம்ப கோவம் வரும் அதனாலதான் சொன்னேன் ஓகே நம்ம வந்து வேற ஏதாவது இடத்துல மீட் பண்ணலாம் சொல்லுங்க எங்க மீட் பண்ணலாம் இந்த இது பார்க்ல மீட் பண்ணலாமா காலேஜ் பார்க்ல வழக்கமா எல்லாரும் எங்கதான் மீட் பண்ணுவேன் ஆம்பளை நண்பர்கள் தான் மீட் பண்ணுவேன் ஆனா சத்தியமா கவிதையை பத்தி எதுவும் பேச மாட்டீங்க கவிதையை பத்தி பேசவே வேண்டாம் ஆனா நீங்க ஒரு கவிதை எழுதிட்டு வரணும் சொன்னா கேளுங்க வேணாங்க என்ன பத்தி நினைக்கிறத ஒரு கவிதையிட்டு வரணும் மறுபடிய என்ன தமிழ் கவிதை எழுதிக்கோனா எவ்ளோ நல்லா இருக்கும் குட் ஈவினிங் நகராஜ் குட் ஈவினிங் மாலதி ீங்களா தெரிஞ்சிருந்தா எழுதிருப்பேன் என்னதான் நீங்க டக்குனு இப்படி வந்து கரெக்டா கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இல்ல உங்களுக்கு இவ்ளோ கோபம் வரும் தெரிஞ்சிருந்தா எழுதிருப்பேன் காத்து ரொம்ப ஜில்ன்னு வருது இல்ல பேச்சு மாத்தாதிங்க கவிதைங்க கொஞ்சம் டைம் கொடுங்களேன் இன்னைக்கு காலையில காலையில கொஞ்சம் காலை கடன்கள் டியூட்டி சார் கொஞ்சம் செந்த மொழி சொல்லிட்டேன் வேற யாராவது கவிதை கேட்டிருந்தா கரெக்ட் நல்ல வேலை சொல்லிட்டீங்க ஆமா காலையில வேற ஒருத்தர் கவிதை கேட்டார் யாரு கவிஞர் கவிஞரை கவிதை கேட்டாரா ஆமா காலையில கவிஞர் வந்தாரு அப்புறம் மத்தியான வாலி கங்கை மரன் எல்லாரும் இருக்காங்க யார கவிஞர் பாரதியார் பாரதியார் ப்ரொஃபசர்ல பாத்திரியார் மெக்டொனால்டு அவர் தான் கேட்டார் அவருக்கு தமிழே தெரியாது அதனாலதான் கேட்டார் தமிழே தெரியாம தமிழ் கவிதை ஏன் கேட்டாரு அவரு இங்கிலீஷ் தெரியுமே ஆனா தமிழ் தெரியாதே தெரியாட்டா அவர் முதல்ல கன்னடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அதுக்குள்ள தெலுங்கு மராட்டி குஜராத்தி ஓரியா எல்லாம் போறதுக்குள்ள இங்கிலீஷ் மாதிரி தமிழ் கத்து பாருங்க அவர் பாரு நமக்கு எதுக்குங்க சரி கவிதை என்ன விலை வீசை அவதி உந்தன் விபரீத ஆசை மண்டே என்ன உனக்கு காலியா சண்டே என்ன உனக்கு ஜோலியா என்ன அர்த்தத்துல எழுதினா தெரியும் கவித வீச என்ன வேலைன்னு கேக்குறேன் மண்டே என்ன உனக்கு காலியா சண்டே என்ன உனக்கு ஜோலியா அதாவது நீங்க கேக்குறீங்க மண்டே திங்கக்கிழமை சண்டே அதான் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஜோலி ஒண்ணு இல்லையேன்னு அவ்வளவு சூசகமா மண்டே என்ன உனக்கு காலியா சண்டே இன்னும் நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும் யார்ட்டு என்ன மாட்டி விட போற கிண்டிள் பண்ணாதீங்க எங்க சித்தப்பாக்கு உங்களுக்கு சித்தப்பாவா ஆமா எங்க அப்பாவோட தம்பி எல்லாருக்குமே அப்பா தம்பி சித்தப்பா தான் எங்க அப்பா உயிரோட இல்ல ஐயோ ஐ எம் சாரி பரவாயில்ல சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு எத்தனை வயசுல மூணு வயசுல மூணு வயசுலயே அப்பா சுத்து போயிட்டாரு அப்ப ஒரு கல்யாணம் எத்தனை வயசுல ஆச்சு ஒரு வயசுலயா அப்ப உங்க அம்மா எங்க இருந்தாங்க வயசு இல்ல வயசுலயா என்ன கட்டினாங்க அருணா கேடா வந்து இந்த ராஜாராம் மோகன் கூட சொல்லிருக்காரு இந்த பாலிய விவாகனம் நடந்ததுனாக்க பெரியவங்க மறந்து போயிடும் அப்படின்னு அது பேசி முடிச்சிட்டீங்களா எனக்கு மூணு வயசா இருக்கும்போது எங்க அப்பா இறந்து போயிட்டாரு கொடுத்து வச்ச மனுஷன் அவருக்கு தமிழ் மேல எவ்ளோ பற்று தெரியுமா பிள்ளைய அவர் சாகனும் நான் தான் கவிதை எழுத ஆரம்பிக்கவே இல்லையே உங்க கவிதை அவர் படிச்சிருந்தா உங்களை விட்டுருக்கவே மாட்டாரு நாளைக்கு என்ன திங்கக்கிழமை நாளைக்கு காத்தால ஏழரைல இருந்து ஒன்பது மணிக்குள்ள வந்துருங்க திங்கக்கிழமை காத்தால ஏழரை மணிக்குள்ள இருந்து ஒன்பது மணிக்குள்ள வரணுமா அப்படி வர என்ன ராவுகாலமா ஐயோ அதுக்கு சொல்லல ஒன்பது மணிக்கு அவர் வெள்ள கிளம்பிடுவாரு இல்லாம அப்புறம் வந்து என்ன என்ன வெக்கப்படுற என்ன நீர் காலேஜ் படிக்கிற பொண்ணு தானே காலேஜ்ல படிக்கிற பொண்ணு வெக்கப்படலாமா நீ ஒரு பொண்ணு இருக்கிற தைரியத்துல ஒரு ஆம்பளை தனியா வந்து என்ன நீ வர ஆம்பளை மாதிரி ஆரம்பிச்சிட்டேன் நல்ல தைரியமா காலேஜ் பொண்ணு மாதிரி நாகராஜன் கொஞ்சம் கேக்குறீங்களா சொல்லுமா விடிய காலையில வீட்டுக்கு வந்துருங்க எங்க சித்து பாப்பாங்களும் அப்புறம் எங்க வீட்டு மாப்பிள ஆயிடலாம் விடிய உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டு மாப்பிள ஆயிடலாமா அப்படின்னா உனக்கு புருஷனா அவரம் பால்காரம் தான் மாலத்தி மாலத்தி குப்பீங்களா சித்தப்பா பத்திரிக்கை உங்க கல்யாண பத்திரிக்கமா இவ்வளவு செஞ்சவா அதையும் பிரிண்ட் பண்ணிக்கிறதான உங்களுக்கு சித்தப்பா நான் மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அவன் யாரும் கட்டிக்க மாட்டாங்களா சனிய பீட தருதம்மா அழாதம்மா அழாதம்மா நான் உன்ன சொல்லுங்க உன்னை நாகராஜன் இந்த தமாஷா எனக்கு இப்பயும் நீ ரொம்ப காமெடியா இருக்கீங்க கோபமாவுங்க சனிக்காச்சல சார் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க சரியா தெரியல அவர் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு குடுத்து வச்சுவேன் போய் சேர்ந்துட்டா அப்படின்னா உன் படிப்பு செலவு இதுக்கெல்லாம் என்ன பண்ற சொத்துக்கு இருக்கா இல்லாட்டா முடியுமா சார் எவ்வளவு இருக்கும் இருக்கும் லட்ச இருக்கும் இதெல்லாம் கணக்கு பாத்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க அதெல்லாம் என்னது இல்ல என்னோட மாமாவுது மாமாவுதான் எங்க அம்மாவோட தம்பியா இல்ல அம்மாவோடைய தம்பியோடைய மனைவி அவங்களுக்க அதாவது எங்க அம்மாவோட தம்பியோட மனைவிக்கு ஒரு மாமா அவரு தான் இல்ல சார் எங்க அம்மாவோட தம்பி தம்பியோட மனைவிக்கு ஒரு மாமா அந்த மாமாவுக்கு ஒரு சித்தப்பா அவருக்கு ஒரு மச்சான்ட் அவருதான் சொத்து அவர் தான் என்ன படிக்க வச்சிட்டு இருக்காரு நீ தான் அவருக்கு நெருங்கின உறவா இல்ல சார் எங்க அப்பா கூட நெருங்கின உறவு அவருக்கு என்ன ரொம்ப பிரியும் சார் ஒரு அன்பு என்ன பாருங்க ஒரு தடவை அவர் என்ன எங்க முதல்ல பார்த்தா தெரியுமா எங்க எங்க அப்பா கல்யாணத்துல ஆமா சார் நான் எங்க அம்மா சொன்னேன் பாருங்க அது அம்மா இல்ல எங்க எங்க அப்பாவோட ரெண்டாவது ஆனா வந்து நான் அப்பான்னு சொன்னீங்களா மாமாவோட தம்பியோட சித்தப்பாவுக்கு மண்ணாங்கட்டி மாமா அந்த பணத்துல ஒரு பைசா உனக்கு வரும ஐயா என்ன சார் எப்படி கேட்டீங்க நான் பணம் வேணும் அவருக்கு எழுத வேண்டியது குள்ள எப்படி அனுபவா தெரியுமா இப்ப என்ன சித்தப்பா சொல்றீங்க இவரு சொந்த சித்தப்பாவா இல்ல இவளோட அம்மா அதாவது சித்தியோட தம்பி மனைவியோட மாமனோட மச்சனோட சித்தப்பா ஓ ஓ ஓ சாரு என்ன மாதிரிதான் உங்களுக்கு மாத்த எவ்வளவு பணம் வருது இவள பெத்தவளுக்கு தம்பியா ஓ சாதா சித்தப்பா அம்மா உன்னோட மாமான்னு சொன்னிய அவர் பேர் என்னையா சங்கர்லிங்கன் சார் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த சங்கரபுரம் ஜமீன் இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல நூறு நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் பெருசா வேலி போட்டு ஐநூறு அறுபது நூறு மாடு அது கோடியில ஒரு குட் பெரிய பங்களா அந்த சங்கரலிங்கமா உங்களுக்கு வேண்டியவர் தானே என்னமா சொல்றீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன மாப்பிள்ளு இப்படி திடீர்னு முடிவு பண்ணிட்டீங்களே நான் இப்படிதான் பட்டு பட்டு நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணி புடிக்கும் நீ என்ன பண்ற நேர ஊருக்கு போய் உன்னோட மாமா கிட்ட விஷயத்தை விளைச்ச போடு ஐயோ நான் அவர்கிட்ட போக முடியாது வெக்கமா இருக்கா இல்ல இனியோட அவர் செத்து எட்டு நாள் ஆயிடுச்சு நல்ல மனுஷன் கூட்டான் அப்படின்னா அவரோட சொத்துல உறவுகாரங்க அதிகமாயிட்டாங்க நாங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து கணக்கு போட்டு பாத்து அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த பார்லிமெண்ட் அசம்பிளி மாதிரி ஒன்னா கூடி விவாதிச்சுல ஆளுக்கு செருப்பாள் அடிச்சுட்டு கட்சியில ஆளுக்கு ரெண்டு ரூபா கடன் வந்தது அப்போ உனக்கு சொத்துல பந்து இல்லையா இல்ல மாலத்தையும் உனக்கும் இந்த நாகராஜனுக்கும் சற்று முன்பு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட இந்த கல்யாணம் பெரியவர்களால ஏன் நிறுத்தப்பட்டது அப்ப நாகராஜா நீ போய்ட்டலாப்பா சித்தப்பா எனது உனக்கு புண்ணியமா போகுது நீ என்னோட உறவு கொண்டாடாத எங்கயோ இருந்த சங்கரிக மா அவன் கூட்டான் இப்ப என்னை சித்தப்பாங்க சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடாத இவனும் என்ன சித்தப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறான் எனக்கு உடம்பா சித்தப்பா நீங்க சொல்லலாம் நியாயமா வாழ்க்கையில பணமா முக்கியம் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் உனக்கு இன்னிக்கியா வரலயே நாளைக்கு எங்க போறது மாலவி நயா பைசா இல்லாத இந்த பயலுக்கு உன்ன நான் கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டேன் இப்ப பணம் இல்லாட்டி என்ன சிதப்பா இவர் சம்பாதிக்கிறார அப்படியே வருஷம் வருஷம் அப்புறம் மண்டே போட்ட மாட்டேங்களா என்ன பண்ணுவேன் சித்தப்பாவோட போட்டோ பெருசா ஆள் மாட்டி டெய்லி ரெண்டு ரூபாய்க்கு கல்பூரம் ஊதுவத்தி சித்தப்பா மேல இருக்கு அவ்வளவு ஆசை தெரியுமா அஞ்சு ரூபாய்க்கு சித்தப்பா கட்டி முத்தம் ரொம்ப சித்தப்பா ஐயோ இன்னும் கொஞ்ச நாள்ல இவரோட கவிதைக்கு என்ன எவ்ளோ மதிப்பு வரப்போது தெரியுமா கவிதையா ஆமாம் நான் சொன்னேன் நீதான் அந்த சண்டே மண்டே எழுதுனிய ஆமா கர்ம கர்மம் இவனால இப்படிப்பட்ட கவிதையை எத்தனை நாள் எழுத முடியும் ஏன் நாள் பூரா எழுத முடியும் அதேபடி ஒரு அஞ்சு நாள் வேணும்னா எழுதலாம் ஏன் சார் வாரத்துல இருக்கிறதே ஏழு நாள் சண்டே மண்டே பூச்சி பாக்கி இருக்கிறது டியூஸ்டே வெட்ஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அப்பால அடுத்த பாட்டுக்கு வந்து நினைச்சிட்டீங்களா ஜான்வரி பிப்ரவரி அப்படின்னு பன்னெண்டு கவிதை எழுதலாம் சித்திர வைகாசி அப்படின்னு பன்னெண்டு கவிதை எழுதலாம் அப்பால அஸ்வினி பர்னின்னு முப்பத்தி எழுதுவேன் இருபத்தி ஏழியா பத்து கெட் ஹவுஸ் கோப் குடுத்து எழுதுவேன் கவிதையா எழுதுறேன் நீ கவிதை இனிமே நீ கவிதை எழுதாத போடு நல்லா வித்தோம் உங்களுக்கு என்னோட கவிதையை பத்தி தெரியாது நான் ஒரு கவிதை எழுதுனா அர்த்தம் இருக்கும் சம்பாதிக்கவே முடியாதா முடியாது பாட்டு எழுதுறனால கண்டிப்பா முடியாது அப்ப நீ கேலண்டர் கவிதாயா மாணவிய மறந்துடு சிதப்பா அவர் மறந்தாலும் நான் அவரை மறக்க தயாரா இல்லா பாரத பண்பாடு பாரத பண்பாடு சார் இந்த பொண்ணு பேசுற சார் மண்ணு பேசுது இது மண்ணுக்கேத்த பொண்ணு இது நம்ம நாட்டு பண்புதான் கடைசி வரைக்கும் வேண்டாத முழுக்கா புரியும் என்னன்னு சொல்லுங்க சொல்றமா இது பாரு நாகராஜன் எனக்கு உன்னால நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கற நம்பிக்கை வந்தா கல்யாணம் இன்னும் ரெண்டு மாசத்துல நீ பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு காட்டணும் ரெண்டே மாசமா முழுசா ரெண்டு மாசம் இருக்கியா ரூபாய் பத்தே ஆயிரம் தான் நீ என்ன செய்வோ ஏது செய்வோம் அடி கொள்ள அடி ஊர் சுத்த திருடு மந்திரியா போ பிக் பேக்கெட் கொள்ள ஊர் சொத்த திருடுறது மந்திரியா போறது எல்லாம் கல்யாணம் சென்ட்ரல் ஜெயிலா பத்தாயிரம் ரொம்ப ஜாஸ்திங்க கொஞ்சம் கொறைச்சிக்கல ஆயிரம் ரூபாய் ஆயிரத்துக்கு நான் எங்க போவேன் நூறு ரூபாய் ஐயோ நூறுக்கு நான் எங்க போவேன் பத்து ரூபாய் ஐயோ பத்துக்கு நான் எங்க போவேன் ஐயோ நான் ஒண்ணுக்கு எங்க போவேன் பாத்ரூமுக்கு போ பத்தாயிரம்லையாண்ட் சம்பாதிக்கலாம் என்னடா என்ன பண்ணு பிக் அடி பகல் மந்திரியா போங்க ஒண்ணு தான் கேக்க மாட்டேங்கிறார் இப்ப எலெக்சன் வேற இல்லையா நான் என்ன பண்ணுவேன் கூட பாம்பேவா இல்லடா எங்க பேப்பர்ல என்ன நாகராஜன் பாம்பே வந்துட்டான் அபேஸ் அபேஸ் ஐயோ அபேஸ் என்னடா இது அது தலைப்பிடா மதராஸ் இளைஞர் நாகராஜன் பாக்கெட் ரூபா நியூஸ் தான் அதிகமா இருக்கு நீ பேப்பர் எடுத்துட்டு மெட்ராஸ் வாத்த பாட்டை காட்டு பத்தாயிரம் சம்பாதிச்சேன் சொல்லிடு பிரமா புத்தி அவர்கிட்ட போய் நான் இதை சொன்னாக்க அவ்ளோதான் உனக்கு சம்பாதிக்க தெரியுமோ தெரியாதோ நல்லா தொலைக்கு தெரியுது நான் மாலத்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் எக்ஸிபிஷன் ஆயிடுச்சு தொலைச்சிருவேன் அப்படி சரி இந்த அபேஸ் ஐடியா தான் வெரி குட் சபேஸ் யார் இந்த சபேஷுக்கு தம்பிய சபேஸ் இல்லடா சபேசன் பொம்பாயில பெரிய புள்ளிடா பொம்பாயில பெரிய புள்ளியா அவர் எப்பறம் எனக்கு பணம் கொடுப்பாரு அவருக்கு கவிஞர்னா உயிர் கவிஞர் கண்ணதாசனே இவரு வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காருனா பாரு அப்படியா என்ன பாட்டு என்ன கொடுப்பாடு என்ன நடக்குறேன் இந்த காலத்துல கவிதைதான் நல்ல காலம் என்ன பார்க்க சொல்லிருக்காரு அவர்கிட்ட பெரிய கவிங்கன்னு நீ பெரிய கவிங்க மாதிரி நடிக்கணும் சுரேஷ் பேட்டா வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் என்னப்பா சுரேஷ் எப்படி இருக்கா இருக்கேன் என்ன விஷயமா நேர்ல வந்து சொல்றேன் எக்ஸ்போர்ட் செக்ரெட்டரி கலா இல்ல அவங்க டான்ஸ் அவங்க அம்மா அபித குஜலாம்பாள் அறுபத்தஞ்சு வயசு அந்த அம்மா அஞ்சு வயசுல டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சாங்களா முழுக்க பரதநாட்டியத்தை கத்துக்காம மேடை ஏற மாட்டேன்னு ஒரு சபதம் பண்ணிருக்காங்க ஒரு ஆட்டம் ஆடினாங்க பாருங்க ஆடுதே சின்ன வயசுல என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க ரேடியோலதான் ரேடியோ எங்க ஆடினா என்னப்பா ஆட்டம் தானே முக்கியம் உங்களுக்கு சார் நீங்க எத்தனையோ கவிஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கவிஞர் இருக்காரு கவிஞன் வாட் கவிஞன் தமிழ் கவிஞன் ஓ தமிழ் கவிஞன் அவனுக்கு நான் உதவி செய்யணுமா ஆமா சார் சுரேஷ் நேற்று பத்திரிகையில ஒரு கட்டுரை படிச்சேன் அதுல பிரமாதமா எழுதிருக்கான் பா என்ன சொல்றான் தெரியுமா இந்த பழைய காலத்து நடிகன் கவிஞன் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுனால அவங்க சோம்பேறி ஆயிடறானுங்க சுயபுத்தியோட அவங்க சம்பாதிக்க கத்துக்கணும் யாருமே உதவி பண்ண கூடாதுன்னு தான் பாரு என் நண்பய்யா கனகசபு இந்த மெட்ராஸ்ல இருக்கானே அவன் வீட்டுல தானப்பா நான் தங்கிருக்கிறேன் அவன் எழுதல என்ன யார் தப்பு அவன் என்ன எழுதலான்னு தெரியுமா கடைசியில தமிழ் கவிஞனுக்கு ஹெல்ப் பண்ணாத நடிகனுக்கு ஹெல்ப் பண்ணாத ஆனா அவன் குடும்பத்தை காப்பாத்து எப்ப காப்பாத்து நடிகன் கவிஞன் செத்து அப்புறம் அவன் குடும்பத்தை காப்பாத்து அவன் குடும்பம் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கலாமாப்பா அதனால கவிஞன் யாரோ ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொல்றீங்க அவன் செத்து அப்புறம் எனக்கு சொல்லி அனுப்பு அவன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் செத்து காப்பாத்துவீங்களா அப்ப நாகராஜன் என்னடா பண்ணா என்ன சொல்றா சபேசம் உதவி பண்ண மாட்டார்த்து அவன் அனுப்புவாரான் செத்து போன பேமிலிக்கு பணம் தருவாரா அவர் என்ன எல்லா வழிகா இருக்காடா சொல்றேன் கவிஞருக்கு செத்தாதான் மதிப்பு உயிரோட இருந்தா ஒருத்தரும் கவனிக்க மாட்டாங்க ஏண்டா இந்த உலகம் இப்படி இருக்கு அதுக்கு காரணம் இருக்கு உயிரோட இருக்கிற கவிஞனை எழுதி மத்தவன் வாங்குவான் செத்தப்படும் பயம் இல்ல பாரு கவிங்களை பத்தி ரத்தம் குதிக்குது ஓஹோ மனசுக்குள்ள பெரிய கவிங்கன்னு நினைப்பாத்தீங்க ஓகேடா நான் சொல்றத நீ கேளு நீ செத்து போகணும் அவர் பணத்தை தரணும் அத நீயே உயிரோட இருந்து வாங்கிக்கணும் இதுதான் என் பிளான் என்னடா உளர்ற விட்டலாசி யாராவது படத்துல வர மாதிரி இருக்கு நான் நானே பணத்தை வாங்கணும் எப்படிறேன் நான் நீ முழு இப்போ நடேக்கு வரம்ல கொண்டு என்னடா ஏதோ உள்நோக்கத்தோடு தான் வந்துருக்க நினைக்கிறேன் கல்யாணமாக கண்டிப்பா வரி குடுறத வேண்டிட்டு இருக்கியா நீ செத்து போனதா பேப்பர்ல ஒரு நியூஸ் போடுறா பிரபல இளம் கவிஞர் நாகராஜன் மாரடைப்பால் திடீர் என்று மரணம் அடைந்தார் நீ செத்து போனதான் நியூஸ் போடுற பாரு அது கூடவே ஒரு குட்டி குட்டியா குட்டி நியூஸ்டா நாகராஜனுக்கு ஒரு தம்பி உண்டு அம்மா தெரியாமையா நியூஸ் தானடா இருவரும் இரட்டை பிறவிகள் அப்படின்னு போட்டு உன் போட்டோவை ரெண்டு காப்பி எடுத்து ஒன்னு நாகராஜன் அண்ணா நாகராஜன் கண்ணாடி இல்லாம இருக்கிறது தம்பி தியாகராஜன் அப்படின்னு ரெண்டு போட்டோ போடு நானும் ரெண்டு போட்டோ எடுத்துட்டு மாதிரி இருக்கோம் போட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல ஓகே அப்புறம் அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு உன்னையே அழைச்சுக்கிட்டு போஞ்ச நாகராஜன் செத்து போயிட்டான் அவன் தம்பி தியாகராஜனுக்கு சொல்லிக்கிட்டே வர நீ அத பேர்ல அப்படியே எழுதி கவர்ல போட்டு சீல் பண்ணி மாலத்துட் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் பாக்கணும் ஒருவேளை மாலத்தி அவசரப்பட்டு கவர் பிரிச்சுட்டா அவசரம் பேசாம அது போய் சேரவே ரெண்டு மாசம் ஆகிடும் அறிவு இருக்கா அவனுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் ஒருவேளை போய் சேரல என்ன நான் என்ன பண்றேன் சாட்சிக்காரன் காரில விடுக்கலாம் சண்டைக்காரன் காரில விழுந்துறேன் அப்படியே கெஞ்சி கூத்தாடி ரெண்டு மாசத்துக்கு கவரை பிரிக்காது சரி ஓகே அப்படிம்பா நான் என்ன பண்றோம் ரெண்டு மாசத்துல பாம்பே போறோம் சபேஷன்க்கு போறோம் வந்த உடனே சித்தப்பா கிட்ட பாத்து சித்தப்பா இந்தாங்க அப்படி அடிபிடுவாரு உனக்கு ஏரியா புது நோட்டு எண்ணி பாப்பாரு மாலத்து கிட்ட கவரை வாங்குறோம் பிரிக்கிறோம் படிக்கிறோம் ஆச்சரியப்பட்டு ஆஹா இப்படியா ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவரே என்ன கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணி வைப்பா பிரபல இளம் கவிஞர் திடீர் மரணம் பம்பாய் மார்ச் இருபத்தெட்டு பிரபல இளம் கவிஞர் நாகராஜன் மானடைப்பால் திடீர் மரணம் அடைந்தார் தன் தம்பியை பார்க்க பம்பாய் வந்த நாகராஜனின் மரணம் தமிழ்நாட்டின் துரதிர்ஷ்டம் பம்பாயின் அதிர்ஷ்டம் இவர் தமது கவிதைகளால் சிந்தனையை கிளறி கருத்தை கலக்கி அறிவை பெருக்கி நாட்டை சீர்திருத்தி வந்தது தெரிந்ததே கங்கராச்சுலேஷன் மறந்துடாத கண்ணாடி போட்டா நாகராஜன் இல்லனா தியாகராஜன் ஓகே எனக்கு தெரியும் நீ உள்ள போயிட்டு வாபி கொண்டா போபோ போ கண்ணாடி போட்டா அண்ணா நாகராஜ இல்ல தியாகராஜேட்டா अरे सुरेश बेटा तुम क्या करता है आ, ये हिंदी आ, तुम कौन है मैं मैं जून जुलाई अगस्त अरे बेटा बेटा क्या बोलता है तुम बाबा छोटी बा, सी बात है आ, तुम क्या बात करता है अरे बगाल बात है संगमां मेरे नाम धोखर क्या बाजार यहाँ पूरी இதுக்கு மேல உனக்கு ஹிந்தி படமே தெரியாதாப்பா நீங்க தமிழ சார் ஆமா நீங்க யார பாக்கணும் நான் யாரா வேணா பாக்க வரு நீ யாரு நான் யார வேணா இருப்பேன் அத கேட்க நீங்க யாரு குட் மார்னிங் சார் இவன் என் ஃப்ரெண்டு சார் இவன் பேரு நாகராஜா இல்ல கண்ணாடி கேட்டிருக்கேன் தியாகராஜா இவருதான் சபேசா ஓ சபேதா என்னப்பா தம்பி என்ன பாத்ததும் ஓ சதேஷான்னு கத்திக்கிட்டு உள்ள ஓடுறான் என்ன சார் நீங்க சபேஷன் கத்தானா ஓ சதேஷா என்னையா இது களவானிப்பான் போட்டுருக்கேன் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு ஓடுறானையா பாவன் சார் தியாகராஜன் ஓடானே அவன் தான் சார் அவனுக்கு என்ன பேப்பர்ல பாருங்க சார் பேப்பர் பாம்பேல உன் தமிழ் பத்திரிக்கையா நான் ஒருத்தன் தானே வாங்கி பாக்குறேன் என்னையா பிரமாதமா எழுதுற போறீங்க ஐயோ ஐயோ பூட்டானா ஆமா சார் தமிழ் கவிஞர் நாகராஜ செத்து பூட்டானா ஆமா சார் யார் யா நாகராஜன் தியாகராஜனோட அண்ணன் யாரு தியாகராஜன் இப்ப ஓன் நானே அவன் சார் அண்ணன் செத்து போயிட்டவன தம்பி அனாத ஆயிட்டான் சார் என்னையா அனாத செத்து போயிட்டா துப்பம் கொஞ்ச நாள் சரியாயிடும்பா எப்படி சார் சரியா போகும் அவனுக்குதான் பைத்தியம் முடிச்சிருக்க பைத்தியம் முடிச்சிருச்சா ஆமா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு என்னையா செத்ததுல பைத்தியம் முடிச்சு போச்சுன்றா கல்யாணம் ஆகி மூணு பொட்ட பசங்க பிறந்தனால பைத்தியம் முடிச்சு போச்சுன்ற ஆமா சார் வளரன் சார் தியாகராஜா உனக்கு தற்கொலை தான் டாகி பாவம் சார் அவங்க கிட்ட மூட்டை பூச்சி வருது வாங்க கூட காசு இல்ல சார் அவன் இப்படியா தற்கொலை பண்ணிப்பான் நாம தான் ஏதாவது பண்ணணும் சொல்றீங்களா தமிழ்கவிஞனோட தம்பிங்கற பைத்தியம் புடிச்சிருச்ச நாம உதவி செய்யணும் உனக்கு எதையுமே முப்பது சொன்னாலும் புரியாது நான் தான் வந்தவுடனே சொல்லிட்டேன் இன்னைக்கு ராத்திரி வண்டியில நானும் போறப்படுறோம் கத்தர உனக்கு என்ன பிளட் பிரெஷரா பிரஷரா எனக்கு பிளட் பிரஷராமா கேக்கவே வேணாம் உனக்கு இருக்கு என் தலை விதிரா இங்க வந்து சேர்றதெல்லாம் ரத்த கொதிப்போ சித்த பிரமயமா இருக்கு மெட்ராசுக்கு வர முடியாது மாலத்தி எப்படி சம்மதிச்சா இல்லடா நீ தான் புத்தி சொல்ல சொன்ன கேப்பாளா அவளுக்கு தலைக்காவும் தெரியாது சொன்னாலும் கேட்க மாட்டா உங்ககிட்ட வளர்ந்துட்டாள வேற எப்படி இருப்பா அதுக்கு நான் என்ன சொல்ல போறேனா போறீங்களா இல்லையா நானும் வந்து பாக்குறேன் வரா வரானு பாருங்கப்பா மாலத்தி மெட்ராஸ்க்கு வரலதான் நல்ல அடக்கண்டா பொண்ணுக்கு மிரட்டுற மாதிரி எங்களை மிரட்டது நல்லா இல்லம்மா அது இல்லப்பா மாலத்தி நாகராஜன் மேல உயிரியா வச்சிருந்தா இந்த கனகசமாதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நான் என்னமா பண்ணுவேன் மாலதி அவன் மேல அவ்வளவு அங்கு வச்சிருந்தாங்க அவன் செத்து போன அப்புறம்தான் எனக்கு தெரியும் இல்ல நான் கேக்குறேன் அந்த நாகராஜன் கிட்ட ரெண்டு மாசத்துல பத்தாயிரம் ரூபாய் கொண்டான்னு கேட்டீங்களாம அது எப்படி முடியும் எப்படி முடியும் இவன் எப்பவுமே இப்படித்தாம் முடியாத காரியத்தை பண்ணிடான் ரெண்டு மாசத்துல பத்தாயிரத்த கொண்டா விடுங்கதான் விடாததுமா ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கார்டே இல்லாம பாங்கிட்டு வானுவான் அதான் முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே மண்டைய போட்டுதான் பையன் அந்த ஏக்கத்துலதான் மாலத்தையோட மனசு உடஞ்சு போச்சு ஆமா அந்த நாகராஜனோட தம்பி தியாகராஜன் ஒருத்தர் வந்திருக்காரு ரஜிமாவா ஆமாண்டா நான் கூட அந்த தியாகராஜனை பாத்தன் சுத்த பைசாரிய தியாகராஜனை அண்ணாவே போயாச்சு அவ கேக்கல சரி அவளுக்கா புத்தி தெளியற போது தெளிட்டோன்னு பேசாம இருந்துட்டோன்டா மாலத்தே இங்க மாமா என்னமாமா நிர்மலா சொல்ற மாதிரி பத்து நாள் இங்கே தங்கிட்டு போ தியாகராஜனை பாக்க நான் ஏற்பாடு பண்றேன் சரிமாமா என்னடா சொல்ற சரிடா இன்னைக்கே நான் ஊருக்கு கிளம்புறேன் இன்னைக்கு சொன்னதே ஞாபகம் இருக்காது நேத்துக்கு சொன்னது எப்படி ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் சும்மா இரண்டா நாகராஜன் பாம்பே முன்னாடி இந்த கவரை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு சித்தப்பா கேட்டபடி ரெண்டு மாசத்துல பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க அவர் வந்தாங்க இப்பவாது பிரியம்மா அதுல என்னதான எழுதியிருக்கு இருக்கான் நாகராஜனும் இவனும் போட்ட திட்டம் நினைக்கிறேன் கவர பிரிமா பாத்துருவோம் சரிமாமா நாளைக்கு பிரிக்கலாம் நாளைக்கு திங்கக்கிழமை அந்த பம்பாயில போட்டதும் ஒரு மண்டேல தான் மாமா கிண்டல் பண்ணாதீங்க நாகராஜன் அவர் தம்பிய பத்தி எங்கிட்ட ரொம்ப நாள் வரைக்கும் ஒன்னுமே சொல்லல அவர் பாம்பேக்கு கிளம்புற அன்னைக்குதான் இந்த கவர் மேலே அவர் தம்பியை பத்தி ஒரு கவிதை எழுதி இருக்காரு என்னது முன்னாடி தம்பிய பத்தி கவிதையை எழுதி வச்சுட்டு செத்தாரா நல்ல வேளமா இல்லாட்டி தம்பிகள் வந்து அண்ணா கவிதையிட்டா என்னவேன் கம்பி ஐயோ இது பெரிய பம்பே நான் போற நம்பி பம்பே பம்பேயா சொல்லிருக்கணும் அவர் அமரகவி நமக்கெல்லாம் புரியாது ஆமா இப்ப அமரகவிதான் மாலத்தி ஒன்னும் கவலைப்படாதம்மா அந்த பெயர் தியாகராஜன நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இருக்கேன் அவனை பார்த்தா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்மா ஆனா அவன்கிட்ட நீ ஜாக்கிரதையா இருக்கணும் ஏமா எப்போ எப்படி இருப்பான்னு சொல்லவே முடியாதுமா ரொம்ப முத்தி போச்சு கத்துவாம்பாரு ஓ சாபே நீங்களா நான்தான் வாங்க தியாகராஜன் உங்க பேரு தியாகராஜன் தானே பைத்தியம் மலத்தி நீ பேர நினைக்கவே இல்ல நீங்க என்ன சொல்றீங்க எல்லாம் விவரமா சொல்றேன் நாகராஜன் சாகல தியாகராஜன் உங்களுக்கு மனசு சரியில்ல நினைக்கிறேன் அண்ணன பிரிஞ்சது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை நாகராஜன் தான் நாகராஜன் போடுறேன் பண்ணிக்குதான் இந்த ஏற்பாடு தியாகராஜன் என்ன பேசுது மூணு குழந்தைக்கு அப்பா பேசுறேன் ஏமாத்து இருக்கீங்கல்ல மாலத்தி என்ன நீ ஒண்ணுமே புரியாம பேசுற புரியுது தியாகராஜன் புரியுது நீங்க எவ்வளவு மோசமானவரை நான் எதிர்பார்க்கல என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் செத்து போன அண்ணனுக்கு இந்த மாதிரி ரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு நாகராஜ சாகல நாகராஜா போட்டியே எப்பேற்பட்ட போயினாலும் ரொம்ப அலட்சியமா சொல்லிடுவீங்க போல இருக்குமா நாகராஜன் தான் எனக்கு தியாகராஜன் ஒரு தம்பி இருந்தா அது உனக்கு தெரியாம இருந்திருக்குமா உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பேனா இப்பேற்பட்ட தம்பி ஒருத்தர் இருக்கிறதா சொல்லிக்கவே வெக்கப்பட்டுதான் அவர் அத பத்தி எங்கிட்ட பேசாம இருந்திருக்காரு என்னோட பேனாவே உனக்கு நினைவிருக்கிறதா ஓ நாகராஜன் அத சொல்லிட்டாரா சரி அதற்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கவரை குடுத்து இது ரெண்டு மாசம் கழிச்சதாவது பிரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொன்ன உண்மையா போய்யா அந்த லெட்டர் பிரிக்க முடியாது ஏன் கம் அழுத்தி ஒட்டிக்குச்சா சபேசன் அங்கெல்லாம் அதை பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஐயோ சபேசன் பாத்தாருன்னா அவ்வளவுதான் என் பிளான் எல்லாம் அப்படியே நாசமாயிடும் உங்க பிளான் எனக்கு என்ன இந்த விட்டு நீ என்ன பண்ணு அந்த ரூம் கோடியில போ மூலையில நின்னுக்க நீயே கீ பிரி படி எல்லாவுமே உனக்கு தெரியும் கொஞ்சம் நீங்க சொல்றத நம்பி நான் இந்த காரியத்தை செய்யல அமரர் நாகராஜன் அமரர் நாகராஜன் விட்டா நெஞ்சிலேயே உங்க அண்ணா உங்ககிட்ட சொல்ற விஷயத்தை வச்சு என்ன ஏமாத்த பாக்குறீங்கல்ல அது நடக்காது நான் என்னதான் எழுதியிருக்குறேன் என்ன பத்தி எந்த எழுதிருக்கு கண்டுபிடிச்சிருப்பேன் என்ன இருக்கு நீங்களே பாருங்க உன்னோட எண்ண எனக்கு புரிஞ்சு போச்சு அத நான் என் வாயால படிக்கணும் உன்னோட காதுகளால அதை கேட்கணும் அதானே ஓகே படிக்கிறேன் ஐயோ ஐயோ என்னது நான் எழுத எழுத்தெல்லாம் காணுமே எல்லாம் வெள்ள பேப்பரா இருக்கு ஐயோ என்னது நாமம் போட்டிருக்கேன் சுரேஷா நான் சாகல நான் தான் நாகராஜன் எப்படிதான் ப்ரூவ் பண்ண போற லெட்டருக்கு என்னடா நீ தான் நாகராஜன் கூப்பிட்டு நாகராஜன் நிஜமாபிய செத்து போயிட்டான் இனிமே மறுபடியும் சாகவே மாட்டான்னு சொல்லு நம்பிடுவா கவலைப்படாதரா மெட்ராஸ்ல இருந்தேன் அப்ப பாம்பேல இருக்கிற என் ஃப்ரெண்டு டெல்லி பால்கிக்கு ஒரு இன்னும் லெட்டர் எழுதின பாம்பேல டெல்லி பால்கியா அவனுக்கு என்ன மனாய் அதை பத்தி எனக்கு என்ன முழுச கேள அதுல அந்த பிளான் டீடைலா எழுதிருக்கான் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம் அந்த ஆமாமா காதலிச்சு காதல் தோல்வி அடைஞ்சி வேற வழியே இல்லன்னு தற்கொலை பண்ணிப்பான் என்னோட நிலைமை என்னடா நான் சாகலேன்னு தெரிஞ்சாதான் என் காதலே சக்சஸ் ஆகும் போல இருக்கு காதல்லை காதல் நமக்காக குட் மார்னிங் ஓ நீங்களா மறுபடியும் தியாகராஜன் நீங்க மறுபடியும் பழைய மாதிரியே பேசறதா இருந்தா என்னால பொறுமையா கேட்க முடியாது மாலத்தின் சத்தியமா சாகல அத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் தியாகராஜ் இல்ல நாகராஜன் நிரூபிக்கிறேன் நாகராஜ இன்னும் சாகல ஆல் ரைட் மாலத்தி நான் மாலத்தியோட தங்கச்சி மாதவி உங்க அக்கா மாதிரியே பேசுறீங்க நாகராஜன் நிரூபிக்க ஒரு புது சாட்சியம் ஆகப்பட்டிருக்கு வாழ்க்கை வச்சு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன் இப்ப அப்படி ஒரு லெட்டர் தயார் பண்ணி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா கிளம்பும் போதுலே தபால் முத்திர இருக்கும் இன்னி தேதி இன்ன லெட்டர்ல இன்னி தேதி தபால் முத்திர இருக்கும் இன்னி தேதி இன்ன லெட்டர் தபால் முத்திரா தேதி இன்ன லெட்டர்ல இன்னி தேதி தபால் முத்திர இருக்காது ஆகவே அன்னி தேதி இன்னும் இன்னும் இன்னி தேதி இன்ன லெட்டர் தான் இந்த காலத்துல எது நடந்தாலும் இப்படி சொன்னா இப்படி மலத்தி அந்த லெட்டரை பாத்ததுக்கு அப்புறமா நீ நம்ப மாட்டியா நான் போய்டி மனச மாத்திரலாம் பாக்குறீங்களா அதான் நடக்காது அந்த மாதிரி ஒரு லெட்டர் இருந்தா எடுத்துட்டு அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு வராமண்டியது இல்ல வந்தா லெட்டரோட வாங்க நாகராஜாஜா வாடா டேடா அந்த லெட்டர் குணந்தியா குணந்து கரெக்டா எழுதிருக்கே நல்ல வேலை இதை காமிச்சு ஐயோ மாலத்தி எங்க மாலத்தி என்ன ஆகும் தெரியுது நாலு மினியும் பொழுதொரு ஒண்ணுமே வளருவே என்னப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து வீட்டுக்கு வந்துருக்கீங்க என்ன சமாச்சாரம் ரொம்ப கஷ்டப்படுற சார் யாரு ரொம்ப கஷ்ட கடன் கடன் எத்திரத்துக்குறச்சலா இவனுக்கு செலவு எதுவும் இருக்காதே என்ன கடன் யாரு கிட்ட வாங்கினா சபை கிட்ட கனகர் சபை நீங்க நினைக்கிற மாதிரி கை இல்ல இது வந்து கை என்ன சார் இது வாங்கின கடனை திருப்பி தரலீல் நோட்டீஸ் வராதா எப்படியா நியாயமா இது இவ அன்னம் பட்ட கடனுக்கு இவன் எப்படியா பொறுப்பாவா அட பாவி பைத்தியகாரா என்ன சார் அண்ணம் பட்ட கடனுக்கு நான் ஜவாப்தாரின்னு கையெழுத்து போட்டுட்டியா நல்லவேளை நீங்களே சொல்லிட்டீங்க போட்டேன் சார் கவலைப்படாதயா நான் காப்பாத்துறேன் கனக சபைக்கு ஒரு லெட்டர் போட்டு மாசா மாசம் நான் கடனை கட்டிடுறேன் திருப்பி தரத்துக்கு இவனா இன்ஸ்டால்மெண்ட்ல கடன் வாங்கிருக்கா இன்னும் பதினஞ்சே நாள் தான் சார் ஆமா சார் பத்து நாள் கடன் அடைக்கலன்னா எனக்கு கல்யாணமே ஆகாது நான் பிரம்மச்சாரியாவே இருக்க வேண்டியதுதான் கடனை அடைக்கலன்னா கல்யாணம் ஆகாதா என்ன ஏன் விளையாடுறீங்களா இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி மூணு பசங்க இருக்கு மூணுங்களா எனக்கு ஒண்ணுமே தெரியாது யார் சார் நீங்க சபேசன் இல்லையா அவர் உள்ள இருக்காரு கூப்பிட்டுமா வேணா வேணாம் நாங்க நாதன் ஏலம் கம்பெனில இருந்து வரோம் ஏலத்துக்காக சில பொருட்கள் இருக்குதுன்னு சொன்னாரு அது எடுத்துட்டு போக தான் வந்தோம் அப்படியா இங்க பாருங்க பெட்டி இந்த டேபிள் எல்லாம் எடுத்துங்க சரி அப்படியே ஷெட்ல கொஞ்சம் பர்னிச்சர் இருக்கு சரி அப்படியே அங்க ஒரு ஆயா அவங்களும் ஏல விடணுமா இல்லீங்க இந்த ஆயா கேட்டா எல்லா திங்ஸும் எடுத்து குடுப்பாங்க எடுத்துட்டு போங்க சரி சரி அரே பாய் ஏ சப் சாமான் லேக்கே காடி மேலே லேஜா லேஜா ஜல்ஜா என்னடா உன்னோட பெரிய பேஜாரா போச்சு பைத்தியமா நடிச்சு நடிச்சு நிஜமாவே எனக்கு பைத்தியம் இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்திருப்பாரு அவர் மாத்திரம் துட்டு கொடுக்கல எனக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சுருவேன் மரியாதை கூட பண்ணும் எடுத்துட்டு வரயோ என்னடா ஐயோ இல்ல பொட்டியில வச்சிருந்தேன் பெரிய பொட்டி வச்சிருந்தாங்க அந்த பொட்டிய காணும்டா ஐயோ பொட்டிய காணுமா ஆமாண்டாவி பொட்டி எங்க போச்சு அது ஒரு ஆள் இங்க ஒரு பெரிய பொட்டி இருந்தது அது எங்க அது ஏலத்துக்கு போயிடுச்சு என்ன விட்டுறா வானாண்டா கட்டி போடாதுரா பிளீஸ் சுரேஷா என்ன விட்டுறா அவுத்து முடிஞ்சு சுமார்ட் பிளீஸ் சொன்னா கேட்டறா அவ்வளவு ஏலக்காடல போய் ஏன்டா கரெக்டா நான் என்ன பண்ணேன் நீ தான சொன்னேன் ஏலக்காடு ஆரம்பத்திலேயே சொன்னேன் எனக்கு இஞ்சி தெரியாதுன்னு குறைவா கேள்வி சொன்னேன் அவன் டோலக்குண்ணா சரி நானும் டோலக்குண்ணே அப்படிதான் தெரிஞ்சது டோலக்குன்னா ரெண்டு லட்சமா அதுக்கு நான் என்கிட்ட போக ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உங்க கூட வெளியில வந்தான் என் பிளானே பிடிச்சா பெரிய பைய ஒரு பிளான் அதுவே உருப்பிள்ளா டே டே என்ன அவுத்து விட்டுரா சொன்னா கேட்க முடியாதுரா முடியாதுரா நானே சபேச வீட்டுக்கு போய் பத்தாயிரம் ரூபாய் அடிச்சிட்டு பத்தாயிரடி மாத கல்யாணம் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுதான் நான் ரயில் வரும்போது ஹிந்தி கத்துக்கிட்டேன் விரும்புறேன் என்ன சொல்லுமா சொல்லி தோல இப்படிதே வேற டவலே இல்லையா என்ன சுரேஷ் இந்த நேரத்துல நீங்க மட்டும் தானே வந்தீங்க உங்க ஃப்ரெண்டு அந்த பைத்தியம் வரலயே தாறுமாற பேசுனதுக்கு நானும் பொறுப்பாடி ஆயிட்டேன் அதான் மன்னிப்பு கேட்க வந்த சுரேஷ் மன்னிப்பு கிண்ணி பேசி தியாகராஜ மேல எனக்கு இருந்த அபிப்பிராயத்தை மாத்தலாம் நினைச்சு நீங்க இங்க வந்தா அந்த எண்ணத்தை மறந்துருங்க இனிமே அந்த தியாகராஜனோட முகத்துல கூட நான் விழிக்க மாட்டேன் சுத்த அயோக்கிய கரெக்டுங்க அவன் அயோக்கியுங்க அப்பா ஏர்போர்ட் போயிருக்காரு கணக்க சபா இன்னைக்கு ஊர்ல வராரு அவரு கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு என்ன விஷயம் சொல்லுங்க ஒண்ணும் இல்லீங்க எனக்கு ஒரு சந்தேகம் அது தவறாவும் இருக்கலாம் சரியாவும் இருக்கலாம் எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு என்ன சந்தேகம் நாகராஜன் மாரடைப்பால சாகல அவனை யாரோ கொலை பண்ணி இருக்காங்க நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க ஏன் இந்த பழுவாடி தாகராஜன நீங்க நினைக்கிறீங்க நிஜமாவ சொல்றீங்க ஆமாங்க பம்பாய்க்கு வந்த நாகராஜனை உங்களோட பேனாய்க்கு வருதா சொன்னாரு கரெக்டுங்க நாகராஜன் பம்பாய்க்கு வந்த உடனே தம்பிய பாக்க போறேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் என் கண்ணுல படவே இல்லங்க அவன் மாரடைப்பால செத்தான்னு தாகராஜ் சொல்லித்தான் எனக்கே தெரியும் அவன் செத்த உடனே வேற யாரையும் கூப்பிடாம நாகராஜன ஐ மீன் அவன் பிரேதத்தை எரிச்சிட்டான் உங்ககிட்ட வேற தாறு மாறா பேசிருக்கான் அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி நடந்திருக்கும் நீங்க நினைக்கல ஆனா போக போக இந்த சந்தேகம் வலுத்துக்கிட்டே வந்தது இந்த சந்தேகம் ஏற்பட்டதுல எனக்கு தூக்கமே வரலங்க முதமொதல்ல இந்த சந்தேகம் உங்களுக்கு எப்ப வந்தது இன்னைக்கு காலையிலதான் காலையில சந்தேகம் வந்ததுலருந்து தூக்கமே இல்லன்னு சொன்னீங்க அது காலையில இருந்து தூங்கவே இல்லீங்க இன்னைக்கு காலையில தியாகராஜ என்கிட்ட தாறு மாறா ஆத்திரத்துல தவறி போய் நாகராஜனை செஞ்ச மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்க சொல்லுவா அவங்கிட்ட சொல்லி தியாகராஜன் குற்றவாளி போலீஸ்க்கு தகவல் கொடுத்து என்னங்க நீங்க உடனே அது செய்யுங்க அந்த அயோக்கியனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகுமே எவ்ளோ ஆனா என்னங்க சட்டத்துக்கு முன்னால கொண்டு வந்துதானே ஆகணும் நான் ஆமா, என்ன என்ன யோசிக்கிற எங்க அப்பா ஏதாவது பாக்குறீங்க ஆபத்துக்கு உதவி செஞ்சா பாவம் இல்ல அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டா நீ பேசாமு சொல்லுங்க சுரேஷ் இந்தாங்க பணம் பணத்தை குடுத்துட்டீங்கல்ல மறந்துடுங்களை பாத்துக்கிறேன் நாகராஜா உன் தம்பி என்ன பாடுபடுத்துற பாரு ஓ சரி சரி சுரேஷ் மரியாதை இல்லாம உக்காந்துருக்க பாவம் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா குடுத்துருக்காரு சேர் கொடுறா என்ன கேண்டா எங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணை ஏமாத்தி பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு அடிச்சுட்டீங்க ஏர்போர்ட் போயிருக்காங்க ஏர்போர்ட் போயிருக்காங்க பாத்து எண்ணி போத்தா ஒரு அஞ்சு ரூபாய் கிழிஞ்சிருக்கு எல்லாத்தையும் நானே விவரமா சொல்லிடுறேன் விவரமா நீ சொல்றீயா விவரமா எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு தான் டா வந்துருக்கேன் இருக்கா என் வீட்டுல பொட்டிக்கு போட்டியே இன்ல லெட்டர் அவனடா என்னடா இருக்கட்டா இருக்கட்டா இனிமே ஏதா உங்களுக்கு நிம்மதி நிம்மதியே கிடையாது படுபாவை பசங்களா என்ன ஏமாத்த பாத்தீங்களா என்ன சார் யாராவது ஏமாந்தாதானு எங்களுக்கு பணம் கிடைக்கும் மாலத்து சித்தப்பா பத்தாயிரம் வேற வழியே கிடைக்கல சார் அதான் ஏமாத்தோம் கேட்டா என்கிட்ட விஷயத்தேர கேக்குறது கேட்டா குடுத்துருக்க மாட்டேனா நேரடியா கேட்டா நீங்க குடுப்பீங்களா மாட்டேன் அதான் ஏமாத்தோம் நீ செஞ்சது தப்புடா முதல்ல என்ன கேட்டுட்டு நான் குடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா அப்புறம் ஏமாத்தனும் எல்லா மாலத்தி கல்யாணத்துக்கு தானே சார் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணினா தப்பு இல்லன்னு சொல்லுவாங்கல்ல நீ சொ பொ பத்தாயிரம்யாணம் செய்யலாமே இப்போதைக்கு ஒரு கல்யாணம் நிச்சயம் நீங்க வேணா ரெண்டாயிரம் பண்ணிக்கலாம் ஒரு ஆயிரம் கல்யாணம் முக்கியமான விஷயம் மறந்துட்டீங்களா என்ன சார் மாலத்தி நந்திக்கிட்டு இருக்காலே நாகராஜ செத்துத்தான்னு அதை எப்படி மாத்த போறீங்க இது என்ன பெரிய விஷயம் உங்ககிட்ட லெட்டர் இருக்கு கொண்டு போய் கம்மிஷன் நம்பிட்டு போற அவ்வளவுதான் உங்க கைக்கு எப்படி லெட்டர் கிடைக்க என்ன ஏமாண்டா குடுக்க மாட்டேன் சொல்லாதீங்க சார் என்ன ஏமாத்தீங்களா படவா பசங்களா இப்ப பாரு செஞ்சு அந்த லெட்டர் கசக்காது என்னோட இதயத்தையே கத்துக்கிற மாதிரி இருக்கு சார் இதுல எதையும் இருக்குல்ல கசக்க கூடாது இல்லாது இப்ப பர்றா என்ன கண்ணா சபேஷான் அந்த சதீசம் உட்காந்துருக்கருவாட்டே வாங்கப்பா எங்க ரெண்டு பேரும் என்ன உபசாரம் பலமா இருக்கு கைல கத்திய பாத்த உடனே கொல நடுங்குதா கத்தியா ஓ கையில கத்தி வச்சிருக்கியா இப்பதான் பாக்கறேன் நல்லா பாத்துக்கங்க நெஜ கத்தி அவளுக்கு ஒரு கத்தி வச்சிருக்கோம் என்ன வேலை அது உங்களுக்கான அவசியம் கத்திய என்ன நாங்க விலைக்கு என்ன எங்க கத்தி நாங்க என்ன விலைக்கு வாங்குறீங்க மரியாதையாத்தியால ஒரே ஒரே எப்படி ரெண்டு சதாக்கி வரும் நாங்க ஆளுக்கு ஒரு குத்து குத்துவோம் எனக்கு தெரியாது எங்க பிளான் நல்லா தெரியல மரியாதையா மாலாதி கிட்ட நடந்ததை நடந்தபடி சொல்லிடுங்க சொல்லிட்டேனா என்ன இது சத்தம் இந்த நேரத்துல இவங்க என்ன வந்தாங்க யாருப்பா இது நாகராஜன் மாதிரியே இருக்கான் ஐயோ நான் நாகராஜன் தம்பி தியாகராஜன் நாகராஜன் தான் இல்ல தியாகராஜன் தம்பி யாருன்னு உனக்கே தெரியல இதுதான்